விருப்படும் பொருட்களுக்கு ஆளுநராயிற்று மான்போல் போனவன் என்று மானை சொன்னது திறந்தவனுக்கு குடும்பத்தின்கீட்டு எண்ணம் எழாமத்து போனால் மீண்டும் குடும்பத்தில் வரமாட்டான் அர்த்தம் என்றது ஆச்சாரிய விளக்கணம் ஞானசர்கு கண்டு சரியை கிரியை யோகங்களை உத நிமித்தம் பொருள் விளைவான் ஞானி என்று பெயரிட்டுக் கொண்டிருப்பவரும் ஆகிய அனாச்சாரியரை விட்டு என்பது பொருளுக்காக வைத்திருக்க குருமாக தேடி போக மாட்டான் வணங்கினான் என்பது குரு சேவை சேவையினாலே தான் உபதேசமான திஷ்ட ஏதுவாகிய சந்தோஷம் குருவுக்கு உள்ளதாகும் என்று அறிமுக கூறுவதால் நன்றாக என்பதற்கு கூறுவதால் அதாவது குரு சேவலால் ரெண்டு பலன் கிடைக்கும் திருஷ்டபட ஐஷ்ட பலன்று திருஷ்டப்பட உபயசாதிகள் ஐஷ்டபடம் புண்ணியம் உண்டு ஈஸ்வரன் சேவை பண்ணனால புண்ணியம் மட்டும்தான் உண்டு உபதேசாதி கிடையாது இப்போ சங்கேஸ்வரர் கோயிலில் நீ என்னதான் பார்வையு புண்ணியம் உண்டா கிடையாது யார் பண்ணுவாங்க உங்களுக்கு உபயேசம் நன்றாக என்பதற்கு சந்தோஷம் உண்டாக என்று இதற்கு சுத்தியாக கூறுவாரும் உடல் குரு சேவை ஆத்த வங்கம் தானம் சத்பாவம் இது வேதா சுடாமணியில் சொல்லப்பட்டுள்ளேன் காண்கிரிவாய் அறிய வேண்டும் விசார சாகர் கிரந்தத்தின் மூன்றாம் ரங்கத்தில் கண்டாவது கேட்டாவது அறியும் மாமே குளிரும் வண்ணம் விணங்கிய கோச பாசம் பின்னலை சின்னமாக்கி விணங்கிய குருவே என்னை ரச்சித்தல் வேண்டும் என்றான் கைவினை நவியத்தில பதினாலாம் போட்டேன் ிகை சேவையினால் குருவை சந்தோஷிப்பித்து தனது குறையிறத்தல் என் அழுது சொல்வான் பணிந்து எழுந்து இருகரம் குப்பி நின்று இறங்கி விண்ணப்பம் செய்வான் மாய வாழ்வு எனும் சோகத்தால் பொய்யான சம்சார வாழ்வு என்னும் துக்கத்தினால் உணங்கினேன் ஏன் அணிகாலமாக வாடினேன் என் உள்ளம் குளிரும் வண்ணம் என்னுடைய அந்த கரணம் சீதலமாகும்படி விணங்கிய ஒன்றினுள் ஒன்றாக நெருங்கிய கோஷபாச பின்னலை மற்ற யான் எனது எனும் என அயழும் பந்தத்தை சிம்மம் நாசமாக்கி நங்கிய விக்கிகளான என் போதிகளை ரட்சிக்க கருணையே திருவுருவாகப் பொருந்திய யனே உருவே எனது பிதாவாகி ஆச்சாரியரே என்னை ரச்சித்தல் வேண்டும் என்றான் நாயனை காத்திருள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தான் என்றான் சின்னமாக்கி ரச்சித்தல் வேண்டும் எனக் கூட்டுகிறேன் உள்ளன் சம்சார வரிமானத்தினால் அடைந்துள்ள துக்கம் அதனோடு சம்பந்தத்தால் தனக்கு வந்ததாகலின் அது சீதலமாக தானும் சீதலமாகலாம் என்னும் கருதினால் உள்ளமே குளிரும் என்ற மனமனையை குளிரும்பாத்தான் ஆபாசன் குளிர்வம் உள்ளமைய குளிர் ஏன் ஜீவனுக்கு சுரூபம் சொல்லி இருக்கு என்ன சொல்லுங்க ஆசிரியம் அந்தக்காரன் ஆபாசன் பெருமின்ற ஜீவன் ஜீவன் ஒன்மதி ஜீவன் அல்ல சஞ்சலம் இல்லாம இருக்கும் அது எப்பமா இருந்தாதான் இதுக்கு எப்பமா வரும் குடிச்சுட்டா குடிச்சு வரும் அதனால பண்ணணும் அது பாட்டு வரும் ே அப்ப ஆத்மா வந்து சம்பந்தப்படணும் அடுத்த பாண்ட சொல்றின் ஒன்பர் என்ற அக்னியனுடைய சூடானது சட்டியின் அனுப்புல அது சட்டி கொண்ட புகுந்தது உரிய பொண்ணு அவளை ஊற்றி இருக்கின்ற நான் உரிய அந்த தண்ணியில ஒன்று போல் என்ற அப்படி போல மனவானது பிரதிநிதித்திருக்கிற ஆபாச பாகன் அதிலேயே வெப்பம் இருந்தால் அப்ப வரும் குளிச்சிருந்தா குளிச்சு வரும் அதனால்தான் உள்ளமே குளிரும் வண்ணம் அப்படின்னு சொன்னார் என்பதை இதில் கணக்கிறார் அதனால்தான் உள்ளம் சம்சார விமானத்தினால் அடைந்துள்ள துக்கம் அதனோடு சம்பந்தத்தால் தனக்கு வந்ததாகலான் அது சீதலமாகி தானும் சீதலமாகலாம் என்னும் உள்ளமே குளிரும் வண்ணம் என் உள்ளம் உளிர்படியாக செய்யுங்கள் என்று சிஷியன் கேட்கிறான் அதே தான் சில பேர் ஆத்மா சாந்தி அழகம் அப்படி சேர்த்து கொண்ட பிறகு ஆத்மா சாந்திக்கா பிரார்த்தனை பண்ணுவாங்க அவர் வேற ஆத்மா வேறியா ரெண்டாச்சும் இல்லை அவர் ஆத்மா சாந்தி அழைத்தோம் என்ன என்ன இருக்கான் அவர் ஆபாசம் அவருடைய மாமம் அவருடைய ஆதரமா இருக்கின்ற அன்பாத்மா மனசால தொரப்படுதுனால ஏன்டையிட்டா தான் உள்ளம் குதிரும் அப்படின்னு கேட்டார் விளக்கம் முடிச்சார் பறவை போல தெவிடுகை குறையிறந்த சீடனுக்கு ஆச்சாரியர் செய்த அருளினை இனி கூறுகின்றார் அதாவது குறை இருக்கு என் உள்ளமே குரு குறை சொன்னா அடிபடி எனக்கு குருநாள் சொல்றார் என்று அவதார்கள் இதன் பதா பொருள் அண்ணன் அப்படி குறை கூறி இறந்த தன்சிசுவை தனசுகடனை ஐயன் குருநா குருவானவர் ஆமை போல ஆமையானது கரைக்கன் நீண்ட முட்டையை தனது அகத்தில் பாவிப்பது போல தன் அகம் கருதி அஜானம் ஒழிந்து அவன் தனது நிஜரூபம் ஆகும்படி தமது திருவுள்ளத்தில் பாவித்து தனது சினையை பார்ப்பது போலி அவனது சஞ்சித வினையில் கெடும்படி அனுபூதியோடு இளங்கான் இருக்கும் தனது கிருப அபிச்சலத்தால் ஈச்சித்து போல பறவையானது தன் திறவி நான் முட்டையை தடவது போல தடவி முடிவான ஆன்மபாரம் இவனுக்கு உதயமாக என அஸ்தமஸ்தையோகம் செய்து சன்னிதி இருத்தி எதிரே இருக்க வைத்து உன்னது பிறவி மாற்றும் உனது சம்சார துக்கத்தை ஒளிவிக்கும் உபாயம் என்று உண்டு ஓர் உபாயம் உனது உளவு சொல்வேன் அதனை உனக்கு உபதேசிப்பேன் சொன்னது கேட்பாயாக உபதேசிப்பதை தவறாமல் அனுப்பிப்பாயாக் உன்னை தொடர்ந்து வந்துள்ளது என்றார் நிவர்த்தியாய் விடும் என்று அருளி செய்தார் சிசுவை எனவும் பாடமுள்ளது சொன்னது கேட்பாயாக என்றது அவனது இயற்கை குணம் சோதித்த பொருட்கின்ற அதாவது பறவை போல என்று உதாரணம் கொடுக்குறார் ஆனது உடத்துல முட்டை போட்டாக்கா தூரமா போயிட்டே இருக்கவன் கொஞ்சம் அதனா கொஞ்சம் ஆயிருமா அப்படின்னு சொல்லப்படுது அப்படி போல இவனுக்கு ஞாபகம் உண்டாட்டும் சங்கல் பண்ணாக்கா ஞானம் உண்டாயிடும் அதனால ஞானம் கொடுக்கலாம் என்று அஞ்சான போய் ஞானம் நினைக்கிறத நாசம் அடையட்டும் நினைக்கிறார்கள் பறவைகள் தழவி அப்படி அடகாக்கம் அப்படி போல இங்கே இவர் அத்தம செய்யம் சில சில கையை வைத்து இவனுக்கு ஞானம் உண்டாகட்டும் என்று நினைக்கிறார் சங்க கரமும் போகட்டும் இவனுக்கு பிறவி மாற்றும் இல்ல போகட்டும் என்று நினைக்கிறாராம் ஆன்மீச்சார் உண்டாகட்டும் என்று நினைக்கிறான் குருவானவர் பார்த்து நினைத்து பார்த்து தலையை கேட்டுக்கொண்டார் அப்படிங்கிறத பாட்டு தொடர்பு தொலையும் என்று சொன்னதை கேட்ட போதே தலைமுடு நோய்கினான் போரம் கொளிந்துள்ளாரி அடருமன் கொழுகுமாபோன் ஆனந்த பாஷ்பம் காட்டி மடன் மடற்பணங்க சொல்வர்பனாதிகால தொடர் சீடம் ஆச்சாரியர் செய்த ஆதரவினாலும் உபாயம் உபேசிப்பேன் என்று தனது காரிய சித்தியாவது சந்தேகம் கிண்டு என்று கருதி ஆனந்த அடைந்து விண்ணப்பம் செய்ய தொடங்கல் அவருடைய ஆதரவிற்கு நம்முடைய பந்தி மீண்டும் நம்பிக்கை ஏற்பட்டது கருத்து தொடர்பவம் தொலை சொன்னதை அனாதிகாலமாக தொடர்ந்து வந்த ஜனவானது நிவர்த்தியாயிடும் என்று ஆச்சாரியர் அருளியதை கேட்ட கேட்ட அந்த கணமே தடமுடு மூழ்கினான் போல் வெயிலால் தவிக்கப்பட்டு வாடு விசாலமான மடுவிலே மூழ்கினவனைப் போல உள் ஆறி மனரப்பம் தணிந்து சரீரமும் குளிர்ந்து வேகமும் சேகரமாய் அடரும் அன்பு உள்ளே நெருங்கி அன்பானதை ஒழுகுமா போல் தருந்து வெடியே ஒழுகுமாறு போல ஆனந்த பாஷ்பம் ஆனந்த கண்ணியை விட்டு மடல் மலர்பாதம் இதழ்கடையுடைய தாமரை பூ போலும் திருவடியை மீண்டும் அணங்கு என்று மீண்டும் பணிந்து எடுந்து இருதரங்களையும் சிறமையர் கூப்பியேன் என்று ஈது சொல்வான் இதனை விண்ணப்பம் செய்வான் அந்த சம்சார சாதனம் இது நீங்க இது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டதா உனக்கு அப்படி நம்பிக்கை ஏற்பட்டதுனால அவனுடைய ஆனந்த கணிவரும் வெளிப்படுது என்பது கேட்க மாட்டா தொண்டனா நாலும் சுவாமி கருணையாலே நீரனை ஆழலாமி உன்னது பிறவி மாற்றும் உபாயமன்று நதை நீர் காட்டி வேண்டுமென்றான் பொருள் சொன்னதே கேட்க மாட்டா தேவரீர் கேட்டு தவறாமல் அழுத்திக்க மாட்டாத தொண்டன் ஆனாலும் அடிமையாயினும் சுவாமியை நின்னது கருணையாலே குருவே தேவரதிருவீனாலே நீர் என முறையாம் உன்னதே பிறகு மாற்றும் உனது ஜனனத்தை ஒடிவிக்கும் உபாயம் ஒன்று உண்டு என்றே உபாயமானது ஒன்று உலது என்று அருளீரே இன்னது என்று எப்படிப்பட்டதென்று அதை உபாயத்தை நேர்காட்டி தேவரியர் போதித்து ஈடேற்றல் வேண்டும் என்றான் ஜனன சங்கடத்தினின்றும் கடைத்தேற்றம் வேண்டுமென்று கடை தேற்றல் வேண்டுமென்று விண்ணப்பம் செய்தான் என்றார் உலகின் கண் அரசனானோர் தமது ஆணை வழி செல்லாதோரை சதுரீத உபாயங்களான் வசமாக்கி தனது ஆணை வழியை செலுத்தி ஆள்வது போல நீ சுவாமியாகலானும் அடியணுமது ஆளா ஆளாகலும் எல்லாவற்றாலும் என்னை ஆள்வது உமக்கு கடமையாகலான் யான் முகமன் சொல்ல வேண்டுவது என்னை என்பான் சொன்னது கேட்கமாட்ட தொண்டன் ஆனாலும்ருணையாவது என்றான் திஷ்டன் ஆட்சிக்குட்பட்ட எல்லைக்குட்பட்டவரே தவறு செஞ்ச அவர்களை தண்டிப்பார் தண்டிக்கிறது எப்படி சனி பேத தான தண்டம் உபாயம் நாலு விதத்திலே கடைசி தண்ட உபாயம் சமாதானம் பேதம் தானம் பொழுதா கொடுத்து சேர்ந்து அவன் தண்டம் நல்லதாக செஞ்சு ஆகணும் நாளும் செய்யலாம் செய்யலாம் அப்படி இல்லையான்னு சொன்னாக்க அவன் ஆட்சி நடத்த முடியாது ஆளும் தன்மை இல்லையா தான் அர்த்தம் அப்படி போல வேற ஆனால் இப்போ அடிமை ஆகிவிட்டேன் உங்கள் என்னை இஷ்டம் போல ஆட்சி செய்யலாம் நான் எவருக்கும் சம்மதிக்கிறேன் என்று மனவரிவாகத்தை காற்ற ஒரு சொன்னாதி தன்மை வரும் அப்படி வறுமையான சந்தோஷப்படுது அடங்கிய விருத்தியின் புல மனுவன் கொள்கை போலிய குரு மறுவ வேண்டி உடம்பின் பரீட்சையினால் சேலனது இயற்கை குணம் சோதித்த ஆச்சாரிய பின் உபதேசிக்க தொடங்கல் இயற்கை என்ன இருக்கிறது பார்க்கிறது அவன் தருணாததி சத்தம் எழுந்து கொண்டான் எப்படி இருக்காமே இதன் பத பொருள் அடங்கிய விருத்தியான் என்று அறிந்தபின் இவன் நகம்பாவை விறுத்தி ஒடுங்கினவன் என்று சோதித்து அறிந்த பின்னர் அவனுக்கு நான் கர்த்தா பக்தா பெரிய தெரிந்து செறிந்த மண்ணின் குடம்பை உள் நெருங்கிய மண்ணினால் ஆகிய கூட்டினோடு நல்ல பச போட்டு அதிக கூட்டின சோதித்து எடுத்து வந்து வைத்தே ஊதும் குளவியின் கொள்கை போல அக்கீடம் தம் உருவம் ஆகும்படி ஜொலி செய்யும் பிரமரத்தின் தன்மை போல தொடங்கிய குருவும் உபதேசிக்க ஆரம்பித்த குருவும் ஆன்மசுரூமிய மற வேண்டி அவன் சாபாச வந்தக்கரன் உபயதமான தனது விஷேட ரோதத்தை பொருந்த வேண்டி உடம்பின் தேகத்தினுள்ளார் உபதேசம் செய்வார் ஆகினார் என்றார் குளவியானது புலவியை கொட்டி பார்த்து துடிப்பதையும் துடியாமல் கிடப்பதையும் ஒழித்து மத்தியம துடிப்புள்ளதை எடுப்பது போல என்பது இஷ்டம் கொலை இஷ்டம் அதுதான் அது கொட்டி பார்க்கணும் கொஞ்சம் திடிப்பு அதிகமாக இருந்தே விட்டுரும் அப்புறம் திடிப்பை இல்லைன்னா அதுவும் பயன்படாது நடுத்தரமா இருக்குன்னு சொல்லப்படும் அப்போ சிஷோ ரொம்ப நடுத்தரமாக இருந்தால் அதுவும் வாய்ப்படாது தீவிரவாதி மண்டலம் புரியாது நடுத்தரமா இருக்குன்னு சொல்லப்படும் அப்படி இருந்தால்தான் அடங்கிய உரித்தா இருக்கலாம் இல்லைன்னா மேல போயிடுவோம் மேல போனா இது எடுக்காது மேட்ல தண்ணி ஏறாது கீழே இருந்தா தண்ணி வைப்பாங்க அப்படி போல குருவும் இயற்கை குணம் சோதித்து என்ன விதிப்படி சோதித்தே உபேசிக்க புகுந்தமையின் குழவியின் கொள்ளை போல என்றும் பந்தமுடையவன் ஜீவன் ஆகலால் ஜீவனை கூறினார் பந்தம் ஜீவனுக்கு ஆத்மா அதிஷ்டானத்துக்கு வசமா ஜீவனுக்கும் இல்லை மனசுக்கு தான் அது பிறகு தெரியுது இப்போ தெரியாது இப்போ வந்து அந்த காலத்தில் உள்ளவன்னா ஆபாசனுக்கு பொருந்தது தண்ணி பாத்திரத்தில் இருக்கு அது ஆழ்மாக சூரிய பரிமும் ஆடுது அது நின்னா நீக்குது அப்படி போல ஆனால் விசார சிஷ்டிக்கு வாசகமாக அந்த கணம் போல அந்த கணந்த ஆழுதபடியா அது பிரதிம மாறது அது ஆறுதல் நிச்சயம் பண்ணிட்டாரு பொறுந்திருக்கிறவன்னு அர்த்தம் அதனால அவனை அவனை பாய்ச்சு சொல்ல போற ஆகவே அந்த ஜீவன் என்று சொல்லக்கூடிய ஆபாசங்களுக்கு இங்க உபதேசம் செய்ய போறாருன்னு அர்த்தம் மகனே தன்னை மறந்தவன் பிறந்தாற்றை சுற்றி சுற்றி கால நேமி தன்னைத்தானே கரியுமா வளவும் தானே பத்தம்பட்டி உபாயம் உதேசிக்க தொடங்கி அது வந்ததற்கு காரணமும் உதேசிக்கின்றார் என்றும் இதன் பதப்பொருள் வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிரத்ய கபின்ன பரமான்மாவான தன்னை நான் யார் என்று விசாரித்து பிறந்து இறந்து சுர நர திரியக்காதி யோனிகளில் சனித்து மறித்து சுழல்காற்று உற்ற சித்தை போல் நீங்காதில் அகப்பட்ட திறனம் போலவண்ணி சுற்றி சுற்றி இகலோகத்திலும் பரலோகத்திற்கும் போவதும் பரலோகத்தின் மீட்டு இகலோகத்திற்கு தலைகளாக உகழ்வதுமாயில் பெயராத காலநேமி பிரமையத் திரிவன் ஒளியாக காலச்சக்கரமாகியில் சாட்சாத்தும் பரந்தவும் நான் பிரம்மசு அகம் பிரம்மாசுமி நிச்சயம் வரைக்கும் சொலோகம் அல்லது நரகலோகன் அல்லது காலசக்தியில் தனது சந்நிதியில் கேட்டுக்கொண்டு இருப்பவனே வாராய் மகனே என்றது யான் உபதேசிக்கும் உபாயத்தில் சித்தத்தையும் திருமணத்தையும் கொண்டு சாதாரணமாக எதிர்முகமாக செய்தது ஜாகிரதையாக மனசங்க ஓடாமல் கேட்கணும் என்று அர்த்தம் நாள் மாதம் ஆண்டு உகங்களாக காலம் மீண்டு நீண்டு உதால் மேவி என்றும் சக்கரம் படைப்பதும் படைத்தவை அனைத்தையும் துடைப்பதும் காலமாக இந்த கால அவர்களை செய்யுது காலம் என்ன காலசக்தி ஈஸ்வரம் செய்கிறது அது காலம் ஏற்றி பேசப்படுது அது என்ன பண்ணுது படைக்கிறது தான் நிலை செய்கிறது அழிக்கிறது தான் இதே வேலை நல்லது அனைத்தையும் துடைப்பதால் காலமாக ஆகலால் பிறந்து இறந்து காலமே பிரமையை திரிவன் என்றும் கூறினார் இங்க நம் கூறியவற்றான் ஆன்ம சாட்சா உடையவர் உடையம் காலாதியதன் அவன் என்பது கூற்றான் ஆத்ம சாட்சியாரம் வந்த பிறகு அவன் பிறப்பிறப்பில்லை மேலும் போறதே கீழே வரதில்லை காலாதியதன் என்று கூறினார் காலத்துக்கு அப்பாற்பட்டவன் அடிச்சானத்தை தானாக நினைத்தவன் அர்த்தம் வயிற்றாங்க காலதோஷம் வருத்தமானம் கிடையாது ஆரோக்கியம் எல்லாமே அந்த நிச்சயம் அந்தவன் எங்கும் போறதில்லை வர்றதில்லை அப்போக்கு ஒரு தெய்வம் ஒரு நிச்சயம் உண்டாகிறதில்லை நிச்சயம் இல்லாதனால எங்க போகிறதில்லை எக்யாவது தர்மங்கள் செஞ்சால் சொர்க்கத்துக்கு போறான்னு நிச்சயம் கண்ப காண்டைகளுக்கு இப்போ செய்கிறாங்க பக்திகாண்டிகளுக்கு பகவான் மேலே பிரிவி வச்சு அவருக்கு பிரிவையான காரியங்களை செய்வோம்னால் பதமித்தடையிலான போறாங்க ஞானகாண்டிக்கு எல்லாவற்றிற்கும் அடிச்சாலி எழுதினான் என்றும் இங்கே பகல் லோகல மிச்சம் என்றும் அது உள்ள புகழபாக அனித்தியம் என்றும் துக்கம் என்றும் கண்ட ஞானி ஐஷ்டானத்தை நான் என்று பார்த்த எங்க போவான் எங்க வருவான் இங்கே போறதில்லை வரவில்லை அது அது ஆபாசபாகன் அதிஷ்டானத்திலே ஐக்கியம் ஆயிடுச்சு அந்த பகனே வந்துச்சு பிரம்மத்து பிரமே பிரம்மத்தை அறிந்தவன் எவனோ அவன் பிரமன் தான் சொல்லப்பட்டான் அப்படி ஐக்கியமான பிறகு அந்த மனசானது ஜீவன் ஐக்கியம் ஆகிட்டான்னு சொன்னாங்க அவனே அவங்க மனசு சம்பளிக்க அர்த்தம் அந்த மனசம்போது அந்த மாதிரி சஞ்சவம் இருக்கிறது இல்லை சஞ்சவம் இல்லாதனால அந்த மரணத்துக்கு பிறகு இன்னும் போறதில்லை வர்றதில்லை நங்கிலே ஐக்கியம் ஆகிறது சொல்லப்படும் விஜயப்தீன் இலக்கணம் அது அது மகிம இருக்கு அது வரைக்கும் போறவர்கள் தான் கீழே போறதா மேலே வரதுதான் கணக்கே இல்லை இது விச்சார தெரிஞ்சுடைய விசாரங்கள்னு தெரியாதுதான் கிடையாது எதை தலைவசன் சில பேர்கள் கொஞ்சம் பாரம் உள்ளவர்கள் மற்ற அதுவும் சொல்றதில்லை அவன் செஞ்சான் இவன் செஞ்சா அவன் கெடுத்தான் இவன் கெடுத்தான் நான் என்ன போயிட்டேன் இப்படிதான் சொல்லுவான் இதுதான் அஞ்சான காலத்தில் உள்ள மாவட்ட மக்களுடைய வெளிப்பாடு இந்த ஆன்ம சட்சாத்தாரம் வரைக்கும் மேலும் சொல்லிட்டு கொண்டிருப்பான் என்று சொல்லப்பட்டது விவேகம் முப்பத்தி எட்டாம் பிரச்சங்க ஆபாத்தரானவன் தன்னையும் தனக்கு ஆதாரமும் தன் நிஜ ரூபமும் ஆகிய கூடத்தனையும் தனக்கு சுலூபமாக கருதியுடன் இதுதான் ரகசியம் விவேகம் தன்னையும் தனக்கு ஆதாரமும் ஆதாரமும் ஆசிரியம் தன் நிஜரூபமாகவே கூட தனது சொர்வமாக கருதி விட மூன்றுமே தன்னுடைய சொருபந்தான் யாண்டும் ஆபாசன் என்னும் சத்தத்திற்கு அந்த கருண சகிதமாகவே ஆபாசனை கொள்ள வேண்டும் என கூறி இருத்தலின் ஆபாசன தனியாக இருக்காது பிரதி இல்லாமல் தனியாக தான் கனலில்லாம் பிரதிமையாது ஆபாசம் அந்த கருமில்ல ஆபாசம் கிடையாது என்பதை ஞாபகப்படுத்திக்கணும் தான் என்றும் ஜீவன் என்றும் ஆன்மா என்றும் சாஸ்திரங்களில் எங்கே வருகிறோம் அவைகளுக்கு ஆபாசம் ஆசிரியம் அதிஷ்டானம் ஆகிய மூன்றெண்ணையும் பொருளாக கொள்ளல் வேண்டும் இது ஞாபகம் அது எங்க வந்தாலும் சரி கொண்டாக்கால் பாக்தாலட்சணியை உயர்த்தமா இருந்து யூனித்துணர்கள் அதனால மூணு சேர்த்துக்கணும் இதே போல ஈஸ்வனுக்கு அப்படித்தான் பண்ணிக்கணும் அப்பதான் அந்த சுத்தப்பாத்து கொள்ளலாம் இது பக்த லட்சணிக்கு பக்த லட்சணம் வராது வரலன்னாக்க வசூலம் அதே போல ஈஸ்வரன் சத்தத்துக்கு காணப்படும் கொள்ளலாம் கரி ஒன்றும் கொல்லப்படாது அதனால்தான் காரணபூர்வா செய்யத்தக்கது காரிப்பு செய்யத்தக்காதுன்னு சொல்றது அப்போ அப்படிதான் வியாபக புத்தி உண்டாகுது இது சொல்லணும்னா அவருக்கு சரிங்கள் ஒரு ஆட்டு இன்றைக்கிற அவியாக ஒரு ஆட்ட என்ன தோள ஐந்தும் அதில் உற்பத்தியான தூள சரி சமஸ்டி எழுதிய பிறப்பு எண்பது ஆட்சி தீவிரபோதங்கள் இருந்தாலும் அந்த தோளபூதங்களுடைய காரியம்தான் உண்மை அதெல்லாம் ஈஸ்வரனுக்குறான் அந்த வந்தா தான் எங்க பார்த்தாலும் ஈஸ்வர்த்திய வரும் இதுன்னா வர்றதில்லை ஈஸ்வரன் நம்ம வந்து சரீரமும் ஈஸ்வரன் அம்சம் தான் எல்லாம் சேர்ந்து மனம் திரும்ப ஈஸ்வரன் அம்சம் தான் அப்படி ஈஸ்வனுக்கு தெரியுமா வந்து காரியம் செய்ய முடியாதுன்னு அவர் பாவனை உண்டாகும் ஆகவே எல்லாம் இரவுடைய திருவிழப்பில் நடக்குது அவர் சங்கல்பந்தான் என்ற பாவனை உண்டாவதுக்கு இதெல்லாம் தகவல் பண்ணும் அதே போல தவளை சூட்சம் செய்யறோம் பூதங்களும் சேர்ந்து அவருக்கு நம்மளுடைய சூட்சம்னா அது சம்பந்தம் உண்டு காலச்சேரம் அஞ்ஞானம் பெரிய மத விருத்தி இதெல்லாம் அவருடைய காலச்சேரம் தான் அவியாவது அப்போ மூன்று சரிவங்கள் உடையவர் ஈஸ்வரன் சொன்ன நீக்கமாக ஈஸ்வரன் யாவனுக்குற பாவனை இருந்தா தான் அது ஐட்டம் செய்யணும் பிரம்ம வியாகமா இருக்குன்னா அதுதான் வரும் இல்லைன்னா பிரம்ம படிச்சன புத்தாங்க அதனால பிரம்மஸ்வரூபம் எங்க வியாகமா இருக்கிறது பார்க்கும்போது அப்பிரமசத்துக்கு வியாபகம் சொன்ன உடனே எந்த ஜீவம் இருக்காலும் அச்சால செய்த கூடசனும் பிரம்மன் தான் அது தனியாக விட்டு விட்டு இருக்கிறது இல்லை அந்த அந்த காலத்தில் ஊடு இருக்கு அந்த காலத்தில் வளைப்பட்ட சாதனம் கூடசன் வளைப்பட்ட சாதனம் அளவு ஆரம்ப நிலை ஆண் முறையே அந்த அந்த காலத்தில் ஊடு இருக்கிறதுனால வளைப்பட்ட சாதனமும் பிரம்மண்ட ஒன்று தான் வியாபகமானதுனால கடத்தின் ஓட்டில் எப்படி ஊடுருக்கானது வேறுபடுத்தி உபாதி கடற்பது விவரத்தம் தன்மை கெட்டு வைத்தது சொல்வது பர்ணாமனு பேர் அப்படி விபாதி பிரம்மத்தின் சுரூபத்தில் பிரவேசிக்கிறது இல்லை ஆனாலும் வேறுபடுத்தி காட்டும் ஜீவன் அன்பீஸ்வரன் மற்றவர்கள் என்ன பிரிச்சு பிரிச்சு காட்டும் ஆகவே இந்த பாவனை அபியசிக்கத்தக்கது இல்லைன்னா பாகி ஆலோசனை உயர்த்தம் சொன்னாங்க தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானியல் பிரமமாய் பிறப்பிவன் உனக்கு ஒரு கேடுமில்லை என்னை நீ கேட்கையாலேருகி உபாயம் உத்தியசித்தாள் பெருவி போறதுக்கு உபாயம் சொன்னே அது நான் போமா சொல்றாள் இதான் தன்னையும் ஆசனான தன்னையும் தனக்கு ஆபாசனான தனக்கு ஆதார தலைவனையும் ஆதாரமாய் கூடையும் கண்டானேல் ஒருவன் கண்டானாயேன் பின்னே கண்டபின் அத்தலைவன்தானாய் அக்கூடத்தன் தானாய் பிரமம் ஆய் கூடச்சனானா நானே பிரமம் என்னும் அனுபூதி உடையவனாய் பிறப்பு தீர்வன் ஜனங்க ஜனனத்தினின்றும் விடுபடுவன் உண்மை நீ அறிந்தாயில் நீ இப்படி உனது நிஜரூபமான கோடசினி அகம்பிரமம் என்று அறிந்தாயின் உனக்கு ஒரு கேடும் இல்லை உனக்கு சம்சார அழுத்தங்கள் உள்ளே ஓன் அழுத்தமும் உலதாக உலதாகவில்லை ஆனந்த கடல் வடிவாவாய் வடிவேயாவாய் என்னை நீ கேட்கையாலே என்னை நீ சரவணுடன் இங்கே கேட்டவையன் இங்கு உத்தியசித்தேன் அது ரகசியமான இதனை உதயசித்தேன் என்று இது நானா உன்னை கட்டாயப்படுத்தலை இன்னைக்கு கேட்டதுனால சொல்றேன்ப்பா உனக்கு உனக்கு ஆதார தலைவனாக இருக்கின்ற அந்த ஹோனசனை தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஈ சொன்ன கரைச்சான தெரிந்து ரெண்டுக்கு ஏகத்தம் பார்க்கும்போதுதான் பந்தனிக்க உண்டாகும் அது வரைக்கும் உண்டாகாது என்று சொல்லி விடுகிறார் நீ கேட்கையாலே இது உபதேசித்தேன் என்றது இது ஏனைய உபதேசம் போல சாதாரணமாக உபதேசிக்கத்தக்கது அன்றென்றும் அதன் அருமை தோன்ற கூறினதான் பக்திரமாணம் நல்ல காதல் செய் நண்பனும் ஆயினை அல்லது யாவும் அரியலை அதலால் சொல்லண்மையினன் என்று பகவான் நல்ல காதல் செய்ய நண்பனும் ஆய் நீ அன்போடு பழகக்கூடிய நண்பனாக இருக்கிறாய் என்னை அல்லது யாவும் அறியலை என்னை தவிர உனக்கு நன்மருக்குன்னு காட்டக்கூடிய யாருமே கிடையாது என்று நம்புகிறாய் அதனால் சொன்னாலும் நியவினன் உனக்கு உபயோசிக்கிறேன்னு சொன்னாரான் இங்கே அதே போலதான் என்னை நீ கேட்கையாலே திருபதி சித்தேவங்களுக்கு பிரமாணம் வருவார் என்று ஸ்ரீ பகவானாலும் அருளி செய்யப்பட்டிருக்கின்றது தன்னையும் என்பதற்கு கூடசனையும் என்று பொருள் கூறுவார் சொல்றாங்க கூடசனுக்கு ஆதாரம் பரவ என்று கொள்ளல் வேண்டும் கூடசன் ஆதேயமும் இங்க நம் கூடச பிரமங்களை மதிய ஆதாரம் என்றாதல் காரணகாரம் என்றாதல் அரபு அதிஷ்டானம் என்று கூறுவது சம்பிரதாய பொருள் என்ற நிச வடிவினை யான்காண நீர் காட்டல் வேண்டும் என்னும் சீடன் கடாவினாலும் அதாவது அதிஷ்டான ஆபாசம் ஸ்வரூபத்தை உணராதவர்கள் தன்னை அப்படிங்கிறது உடனே கோடத்தை எடுத்துகிறான் தலைசீலத்தில் கொள்கை முரண்பாடுகள் இதெல்லாம் ஏன் அப்படின்னா அந்த கரு சுத்தம் இல்லை அவங்களுக்கு சம்பிரதாய பாடங்களாக அவங்க வச்சுக்கி படிக்கிறதில்லை அவங்களுக்கு யாரும் விஷயங்கள் தெரிகிறது இல்லை மேல் பார்க்க படிச்சுட்டு போவாங்க அவ்வளோதான் அந்த நாகை அருணாசல சுவாமிகள் அவர்கள் புஷம் போட்டிருக்கார்லாம் நல்லா சில சில இடங்களில் தவறுன்னு எடுத்துக்காட்டுறாருங்க அது அப்புறம் ஆதாயம் எப்படியாக தோறும் குடச லட்சணம் என்ன பிரம்ம லட்சணம் தான் கூடசலுக்கு தனியார் லட்சணம் கிடையாது கூட தனியார் பிரம்ம வேற இல்ல அது சாட்சி சர்வ சாட்சி அது போய் பந்தம் எப்படி கற்பிக்க முடியும் பந்தமாட்சம் அந்த கணத்துக்கு தான் அந்த கருத்துல உள்ள சிதாபாசன் அது எனதுன்னு அபிவாமிக்குறான் இவனுக்கும் மந்த மாட்சம் கிடையாது பந்தம் இல்லை முத்திரும் கிடையாது இருந்தாலும் அஞ்ஞானத்தினால மந்தக்கணத்தில் வந்த பந்தத்தையும் மோட்சத்தையும் எனதுன்னு நினைக்கிறான் நான் நினைக்கிறதுனால வந்ததே வழிய வாசமாக மந்தமாட்ச மனசுக்கு தான் அந்த மாதிரி பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நுணுக்கங்கள்லாம் தெரியாத காலத்தினால அப்படியும் சில ஆசைகள் எழுதுகிறாங்க உள்ள சொன்னோ பின் அவர்களெல்லாம்வானேன் நின் நம்பினேற்கு நின்னையாம் அருள் வீரேன் அருளிய உபதேசத்தினால் சீடன் அமையாது மீண்டும் வினாதல் அவர் முன்னால் சொன்னார் அறிந்தாயில் உனக்கு ஒரு கேளுமில்லை அதில் திருப்தி இல்லை அதனால இப்ப கேட்கறான் பொருள் புத பொருள் ஐயா எனது குருவே என்னை அடியை ஜடனா மூடனாக உள்ளத்து திருவுளத்தின் கண் எண்ணியோ கருதியோ சொன்னீர் உன்னி அறிந்தாயாக உனக்கு ஒரு கேளுமில்லை என்று அருணீர் தன்னைத்தான் அறியாமாந்தர் தம்மைத்தாம் அறியாத மருடர் தரணியில் பூமண்டலத்தில் உலருண்டோ யாரேனும் ஒருவர் உடறோ இளர் பின் அவர்கள் எல்லாம் பிறந்து இறந்து ஜனித்து மறித்து உடல்வான் என் ஏன் சொல்லான் இருப்பது என்னை நின்னை தேவரையே நம்பினருக்கு மாதா குரு தெய்வமாக விஸ்வசரித்துள்ள எனக்கு நிர்ணய மருடு வேறு உள்ள அவர் உதவிகிறாங்க எல்லாருமே தேவமா ஆத்மாங்கிறது மயக்கத்தினாலே எல்லாருக்கும் அனுபவம் தான் அதனால சரீரம் என்ன இருக்கு என்று ஒரு நிச்சயம் உண்டு எல்லாருக்கும் அப்புறம் அதற்கு மேலே விசாரம் பண்ணாதான் பிரிக்கலாம் முடியாது பிரிக்க முடியாது விசாரம் பண்றாலும் கல்யாண காலத்துல யாருக்கும் கிடையாது அப்புறம் எங்கே வரப்போ வேடிச்சாதான் பிரிக்கலாம் இடையிடையே அவர்களும் கொஞ்சம் ஞானம் வரும் அதெல்லாம் நினைக்கிறது செத்துக்கு போனாக்க என் உள்ள இருக்க காற்று போயிடுச்சுப்போம் அதனால தான் பணமாக போச்சு சூஸ் போவார் அப்போது சோடு செய்கிற வேறு உள்ளே ஒரு காற்று இருக்குன்னு ஒத்துக்குவாங்க அவ்வளோ தான் அந்த அளவுக்கு தெரியும் ஒளியே அதிகமாக தெரியாது அவங்களுக்கு காற்று கொண்டு இருந்தது போயிடுச்சு அது காற்றுன்னு சொல்லுவாங்கிற வழியே சூஸ் சொல்ல முடியாது சொல்லி ஒரு காற்று ஒன்று அது போயிடுச்சு அவ்வளோதான் இந்த அளவுக்கு எப்போது சாதாரத்தை பற்றி எல்லாம் தேவை எங்கள் அளவுக்கு பேசுவாங்க பேச மாட்டாங்க என்ன பேசுவாங்க நான் கரெக்டாக போகத்தேன் சரி நான் நான் பார்த்தேன் கட்டையை நட்டிதான் பேசணும் காலத்தில் எல்லாருக்கும் இதுதான் அப்படின்னு சொல்றான் மூன்றிடத்தும் அசைநிலை தன்னைத்தான் அறியாம அந்தர் என்றது ஒருமையில் பண்மை மயங்கிய ஒழுவமைதி மந்தர் அப்படிங்கிறது பண்மை தான் ஒருமைக்க நிலை சொல்றாங்க சாதன சம்பனாய் குடும்ப குற்றம் கண்டு கடனா திரையத்தினு நீங்கி எங்கெங்கும் தேடி வந்து மகேஷனுக்கு ஒப்பான உண்மை சலனடைந்த சுமதியான எண்ணெய் இங்கன சொன்னன் முறையாம் முறைமையா என்பான் நான் இங்கெங்க தேடி உங்களை புரணாதன பிடிச்சேன் நீங்க வந்து சொல்றீங்களே அப்படி இது முறைமையா அப்படிங்களா என்னைத்தான் ஜனநாவுள் தெள்ளியோ சொல்லி ரை அப்படி சொன்ன ஒரு உதாரணம் கொடுக்கிறார் கரசரணாதிமட்டன் என்று காணும் திறமது தானே மூன்றாம் அகங்கரம் ஜகத்துவர்க்கெல்லாம் உரியதான் என்னும் அபிப்பிராயத்தினால் தன்னைத்தான் ஐயா மாந்தர் தனனையில் ஒருவர் உண்டோ என்று கூறினான் எல்லாருக்கும் சரிந்தா ஆத்மாங்க நிச்சயம் உண்டு சில சமையல் ஒண்ணு சொன்ன மாதிரி ஒரு சிறிது நேரம் உண்மை காத்திருக்கு சொல்லுவாங்க விவேகம் வைராகியம் சமத்தி மூச்சத்துவம் சாதனங்கள் வரும்போது விளங்குவான் இன்னது தேகம் தேகி இவன உணர்வான் யாவன் வண்ணவன் தன்னைத்தானின் அறிந்தவனாக என்றார் சொன்னபின் தேகி யாரி தூலமல் லாமல் என்றான் பின்னது கேட்டவையர் வீழையும் நகையும் கொண்டாரோ அவன் விவேகியே தன்னை தான் அறிந்தவன் ஆம் தேகம் வேறு உள்ள ஆத்மா இருக்கிறது என்ற விவேகம் யாருக்கு இருக்க அவன் தன்னை அறிந்தவன் சொல்றான் இதன் போத பொருள் இன்னது தேகம் கடன் போல அறியப்படுவதான இது தேகம் இது தனது புறம்பாக படம் பார்க்குற மாதிரி பார்க்குறோம் இது தேகம் இவன் தேகி அறிவான இவன் இதற்கு வேறான தேகி என உணர்வான் யாவன் என்று இவ்வாறு சிற்ஜடங்களை பிரித்தறிப்பவன் யாவனும் அன்னவன் அப்படிப்பட்ட விவேகியே தன்னைத்தான் என்று அறிந்தோன் ஆகும் என்றார் தன்னை பிரம்மம் என்று என்று அறிந்தவனாம் என்று ஆச்சாரிய அறிவினார் சொன்ன பின் இவ் ஆச்சாரியர் தன்னை அறியும் நிர்ணயத்தை அருளிய பின்னர் இத்தூலம் அல்லாமல் இந்த தூலதகமே அல்லாமல் தேகியார் வேறே தேகியாவன் இருந்தால் காணப்படானா படாமையால் அவன் இல்லை என்றான் என்று சேடன் கூறினான் பின் பின்னர் அது கேட்ட ஐயர் அதனை கேட்ட ஆச்சாரியர் பீடையும் நகையும் கொண்டார் துன்பமும் மகிழ்வும் கொண்டனர் என்றவாறு தேகியார் இத்தோலம் அல்லாமல் என்படி இருந்தால் காணப்படானா காணப்படாமையன் அவன் இல்லை என்னும் தொடர்மொழி எச்சமா என்ற குறிப்பு பொருளை வெளிப்படுத்தினால் குறிப்பெச்சம் என்று இருக்கிறார் ஆகவே இந்த பாட்டில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் தேகம் வேறு தேகி வேறு பிரிக்கணும் சொன்னாக்க அப்படி ஒன்றும் பிரிக்கிற தேவை இல்லையே தேவந்தான் இருக்கு எல்லாருக்கும் அதுதான் அனுபவம் பிரிவு எப்படி அப்படிங்கிறோம் ஏன்னா உள்ள காத்திருக்கும் தேகின்னு சொன்னது இல்லாத தேவி என்ன தேகத்தோடையவன்னு அர்த்தம் காத்தான்னு சொல்லுவாங்க இந்த கிறிஸ்தவங்க ஆகுன்னு சொல்லுவாங்க அதே அவங்க காற்று தான் அர்த்தம் ஆகு என்ன காத்து தான் காத்து இதுதான் இப்போ ஆறு மக்களுக்கு தெரியும் ஏன்னா காத்து போயிடுச்சேன் தெரியாதா தேவியார் என்னும் ஏதுவே ஆவரணமாம் என்கறை விவகாரத்துக்கு மறைப்பு தான் துர்கட கடன சமரத்தை அவித்தையினால் நமது உபதேசத்தை இவன் அறியாமற் போயினான் எல்லாருக்கும் அந்த அஞ்ஞானத்தின் மறைப்பின் காரணம் தான் வேதாந்தம் வந்தா தான் விளங்கும் சொல்றது இல்ல பக்தி மார்க்கத்தில் அவங்களும் காத்து இருக்கேப்பா கைலாச போகுது சொர்க்கத்துக்கு போகுது அப்படி காத்துதான் சாத்தி காத்துதான் காத்து பிடிச்சுப்பாம்பி காத்து பிடிச்சுக்கிச்சு காத்துன்னு சொல்ல சொல்ல மாட்டான் உலகத்தில் அந்த அந்த மோடம் ஒண்ணு வேற ஆனால் இவன் அறியாம அறியாமற் போயினான் வெறும் பொய்யான இவ்வவித்தினால் அன்றோ சகல பிராணிகளும் ஜனன மரண ரூபமான சம்சார சமுதிரத்தின் மூழ்கி மருந்துதான் இருக்கின்றனர் என தமது திருவுள்ளத்தின் கண்ணே ஏழும் இறக்கத்தை பீழை என்றும் பிழைன்னா கொஞ்சம் வருத்தப்பட்ட ஐயோ பாவம் இந்த பாமர மக்கள் எல்லாம் கட்டப்படுறாங்கன்னு இறக்கப்பட்டார் அது இவ் அவித்தி அவித்தியா நாசகமான அநேக சுருதி யுக்தி அனுபவம் நம்மால் விறுத்தலும் இந்த அவித்தியை நாசகம் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டே இருந்து சரக்கு ஏன்னா சுருதி பிரமாணம் அப்படி இருக்கிறதுனால என்ன லாபம் ஒரு முகூர்த்த நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்திலேயே இதை நிவர்த்தித்து இவனை ஆனந்த கடலில் கலில் கிளைக்க பண்ணுவான் ஒரு முகூர்த்த நேரம் போவோம் இந்த அவன் அடங்கிய விருத்தியாக இருக்கான் ஆனால் ஒரு தீவிரதல் அதிகாரியானதால் ஏற்புடையதாக இருக்கிறான் இது நமக்கு ஓர் அருமையாக வேணால் நம்ம திருவுள்ளத்தில் எண்ணி இது என்ன கஷ்டமான ஞானிக்கு என்ன கஷ்டம் அது அனுபவத்தில் இருக்கார் பெரிய வேலை இல்லை என் நினைத்த காரணத்தினாலே மந்தகாசம் கொண்டு அருளியதை துணி சிறப்பு வாயு சீரன் சும்மா லேசாக சிரித்தார் அதன் நகை என்றும் கூறினார் இதற்கு வேறு பொருள் கூறுவாலும் உள்ளாலும் அது அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பொதுவாக சொல்லியாச்சு ஆகவே ஒருநாதம் அறுவைசாலி ஆனதுனால ஒரு மூத்த நேரத்துலயும் அவனுக்கு உதயம் ஞானம் செய்யலாம் சாமர்த்தியம் உண்டு இது அஞ்ஞான காலத்துல ஜீவர்கள் எல்லாருக்கும் அதுதான் பிறந்து பிறந்தே இருக்கிறது தான் இருக்கிறது தான் பிறக்கிறது தான் வேற கிடையே கிடையாது ஜாக்கிர கிடையாது அவங்களுக்கு ஏதாவது தூங்கணும் சோப்பனம் கண்டேன் சோப்பனத்தை சக்தி புத்தி அதுல சொத்தில் அது வந்து இது வந்தது தியானம் மகில சத்திய பூஜை மகிழ்ச்சி தெரியுது கோயில் தெரியுது சாமி வந்தது போச்சு தியானம் எந்த விளக்கமும் தெரியாது மக்களுக்கு அந்த கரணம் எப்படி அதனோடம் என்ன மனராஜ்யம் நட்சம் என்ன சொப்ப என்ன சிந்தனை என்ன ஒன்றுமே தெரியாது எல்லா ஒற்று குழப்பமாக சரி தியானம் அதான் தியானத்து இலக்கணம் தெரியாது எதுவுமே தெரியாம இப்படி இந்த காலத்து ஒரு தான் சொல்லிவிடுறாங்க விளக்கம் இல்லாமல் ஏன்னா அவளுக்கு இருந்தாலும் கொண்டு வாங்க எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு தெரியலாம் வருமானத்துக்காக ஏமாற்றலாம் அப்படின்னு இருக்கலாம் சொல்ல முடியாது என்ன சொல்லி எடுத்துட்டா வருமானங்கள்ல லேசாக சொல்லாமல் ஒத்துக்கோங்க அப்படின்னு இருக்கலாம் ஆகவே திருவோகங்களில் அச்சன இருக்கும் மூலம் இருக்கதான் செய்யணும் அது விடு பண்ண முன்னு சொன்னால் வேதாந்த மார்க்கத்தை வந்தால் தான் முடியும் இது பக்தி கண்டது அப்படித்தான் பத்தி அடைஞ்சிருச்சு அதை பத்தி பாரு மக்களுக்கு செத்து போனாக்கிட்ட போயிடலாம் அகாலமணி பேய் அது காத்து சொல்லுவாங்க அதை தவிர உள்ள எதுவுமே தெரியாது இத்தகைய நிலை உள்ள நிலையை இந்த பாட்டிலே சிஷன் மூலமாக வெளிப்படுத்துகிறார் தேகமல்லாமல் வேறே தேகியார் காணேன் என்றாய் மோகமாம் கனவில் வந்து உழைத்தவன் அவனே சொல்வாய் சோகமாம் கனவு தவிர சொல்வாய் ஆகநீன் என்னும் சொல்வாய் அவதாரை சந்தேக விபரீதங்களின் நிவர்த்தி அதாவது சந்தேக விரேதம் போகணும்னு சொன்னால் சுருதி யுக்தி அனுபவம் என்ன மூன்று மூணு சொன்னால் தான் சந்தேக விரோதம் போகும் முடிசாக போகும் வேதாந்தத்தில் பிரதானம் சுருதி யுக்தி அனுசாரமாக அனுபவம் மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் சுருதி பிரதானம் வச்சுக்குவாங்க ஒரு யுக்தி பிரதானம் அதோட நுறிவாங்க அவங்க அனுபவம் சொல்ல வராது ஏன்னா ஜாக்கிரச பண்ண சுருதியை பற்றி அவங்க பேசுகிறதில்லை ஆனால் இந்த பயனுக்கு அனுபவம் சொன்னாதான் பிடிக்கும் அனுபவத்தின் கண்ணதியே அகலேன் தேகத்திற்கு தான் வேறு என்பது அவனுக்கு தானே அனுபவமாகும்படிக்கு அவனைத்தானே வினாதல் அவனையே கேட்கிறார் கேள்வி பொருள் தேகமல்லாமல் நான் மறுடன் என்னும் அனுபவத்தால் தேகமே தான் என்பதற்கு பொருள் அல்லாமல்ரறே தேகியார் காணேன் என்றாய் அதற்கு அந்நியமாக தேகி என்பவன் யாவன் இருந்தார் காணப்படானா படாமினவன் இல்லை என்று சொன்னாய் அங்கனவாமேல் மோகமாம் கனவில் வந்து ஆன்மா என்று உனக்கு அபிமதமான தேகம் சேட்டையற்று கிடக்கவும் நித்ரா மோகத்தால் உலதாகும் சப்புனத்தின்கண் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய் தோற்றி சத்தாதி விஷயங்களை அறிவன் யாவன் நீ சொல்வ சோகம் ஆன் கனவு தோன்றா இது தன்றி சத்துரு சற்பாதிகளால் துன்பமுள்ளதாகும் அச்சொப்பனமும் தோன்றாத அறிந்தவன் நனவில் என்னும் அறிவுதான் ஏது நீ சொல்வாய் தாருவினால் செய்த யானையின் கட் புகுந்து அதனை இயக்க நிற்கும் அவன் போல சொப்பன சுளுத்திகளில் சேட்டையற்று கிடந்த இத்தேவத்தை தரித்து நின்று அக்னி சந்திர ஆதித்ய பிரகாசம் ஒடிந்தபோதும் ஜாக்கிரத்தில் சத்தாதி விடயங்களை அறியா நிற்கும் அறிவுதான் யாது நீ சொல்வது என்றான் முதல்ல இந்த நான் சொல்கிறேன் சரி விழுக்கட்டும் சொப்பனத்துக்கு போகும் போய் சரி விழுந்து கிடக்குது அங்கே விவாதம் பண்ணுறியா அது என்ன அது யாருக்கும் அங்கேயா சொப்பனத்தில் நான் சொப்பனங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் வித்தியாசம் பேசுகிறேன் அது சத்துக்குரிய பேசுகிறேன் சொப்பனத்தில் அவன் வந்த இவன் வந்தாங்க லாட் சீட்டு விழுந்தது அதனால எனக்கு வீடும் வாங்கியிருக்கேன் இப்படிலாம் பேசுகிறியே அது சொப்பனத்தில் அப்போ இந்த சைடில் தான் எனக்கு கிடக்குது அங்கே போய் சத்தப்ப சிறுபிரசகந்தம் சொல்லக்கூடிய அஞ்சு இந்திரியங்கள் வழியாக அஞ்சு விஷயங்களை கிரகிக்கிறாயே பயமாச கொள்கிறாயே அது போய் இருந்தது அப்படின்னு கேள்வி சரி அது போனா போகட்டும் அப்புறம் சுழிக்காசை போறியே ஒன்றும் தெரியல சுகமா துங்கினேன்னு சொல்றியே அஞ்ஞானத்தை பார்க்குற சுகத்தை அனுபவிக்கிற ஒன்றும் தெரியவில்லை சொல்கிறேன் அப்புறம் சுமநாத் துங்கினேங்கிறேன் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியா சுமிமா தூங்கினு தெரியுது தூங்கிறது தெரிஞ்சுதா இல்லையே அப்படி ஜாக போறது போறியே அது என்ன கிடக்கும் கை பாபகம் கிடக்கும் ஒருத்தன் நடத்தி படிச்சிருக்கும் உள்ள இந்த சேர்த்து செஞ்சிருக்கிற அந்த யானை உள்ளே பூந்து விட்டு ஆட்டுறான் வால் ஆட்டுறான் ஆடுது எல்லாம் ஆடுது என்ன ஆடுது அவன் ஆடுமா அப்படின்னு கிட்டே அப்படி போகல அந்த சொப்பனத்திலையும் சுனித்து விடுறதுலையும் ஜாகிரதை வந்த பிறகு விசேடத்தில் பூந்துக்கிறியே இருது ஆட்டுறியே கை கால் ஆடுது அது இல்லையா இதுதான் விசாரம் அனுபவ விசாரம் என்ன சொல்கிறேன் இப்போ பஞ்சாறு காலத்தில் விளக்கம் தெரியாமையே வாழ்கிறாங்க அதுதான் அஞ்சான காலன் பேர் அப்புறம் விளக்கம் தெரியணும்னா வேந்த படித்தாலும் தெரியும் அது படிக்க வேண்டிய என்ன அவசியம் படித்தா பணம் கிடைக்குமா பணக்காராவலாமா அப்படிங்கிறாங்க சரி பணம் தான் கிடைச்சி போச்சவங்களுக்கு நீங்கள் என்ன சந்தோஷமா இருக்கீங்க ஏன் நான் சந்தோஷமா இருக்கவே எத்தனை நாளைக்கு எத்தனை நேரம் இடையிடையே துக்கந்தான வருது உங்களுக்கு அவன் இல்லையா அவன் அப்படி போய் இப்படி வந்து வருவீங்க விச்சாரம் இதுதான் விச்சாரம் ஆத்ம விசாரம்னு போயிரு அனுபவிச்சாரம் இருக்கு சுருதி லுக்தியின் மூலமாக அனுபவ விசாரம் வரும் சுருதி பிரமாணம் அனுபவம் கிடையாது அனுபவம் சுருதி அனுசாரமாக இருந்தால் தான் சப்பளத்தை சத்தியம் புத்தி படித்தவங்களுக்கே இருக்குது அவரை மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாமே இருக்கும் படி பாடுங்கள்லாம் ஆகலையே சப்பளத்தில் சத்திய புத்தி போகல இப்படி எல்லாம் இருந்தால் எங்கேயும் நாசமாடையெல்லாம் ஞானம் எப்படி இவளை நம்பி பாடம் கேட்ட காலத்தில் தடத்த லட்சணம் கொண்டு இங்க வினாவினர் என்கட லட்சணம்னா உபலட்சணம் தரத்தான் காக விருந்த வீடு ஜாதத்தர் வீடு என்று சொல்வது உபலட்சணம் அதே போல தடசாலும் இந்த பிரபஞ்சம் சரீரம் இதெல்லாம் தடசம் இது தடசத்தை கொண்டு ஐஷத்தை பார்க்கணும் இது தடசம்னா ஒரு போது இருப்பதாயும் ஏகதேசம் இருப்பதாயும் வியாபாரத்தமா இருப்பது தடசம் அப்படி தடசலட்சு பாத்தொன்பதாவது சங்கம் சொஸ்தை சுடித்திய அவஸ்தைகளின் வேறாய் இந்திரியங்களால் தோன்றும் ஞானத்திற்கு ஆதார காலம் யாது அது ஜாக்கரவஸை ஜாகரம் சொல்றாரு சுடித்திய அவசைகளுக்கு வேறாயிருக்கு ஆனா இந்திரியங்கள் விவகாரம் நடக்குதுங்க தோன்றும் ஞானத்திற்கு ஆதாரமா இருக்கு ஞானத்துக்கு ஆதாரமா காலம் இருக்கு ஜ இலக்கணம் அடுத்தது இந்திரியங்களால் தோன்றுவதல்லாத விடயகோசரமான அந்த கர்ணத்தின் அபரோச்ச விருத்தியின் அவசிய அவசியம் இந்திரியங்களுக்கு செயல்படுறதில்லை இந்த கர்மந்திரி ஞானிந்திர செயல் இல்ல என்ன இருக்கு அந்த கர்ணம் ஒன்றே இந்திரியங்களை உற்பத்தி பண்ணது அது தொழில் சேர்த்து உற்பத்தி பண்ணது தொழில் சேர்த்து சம்பந்தமான மற்றசாரிகள் உற்பத்தி பண்ணது அடிப்படை என்ன வாசன அடிப்படை சொப்பனத்துக்கு அடிப்படை வாசனை தான் ஜாக்கிரத்துக்கு விவரத்துக்கு அடிப்படை என்ன சொல்லுங்க ஜாக்கிரத விவரத்துக்கு அடிப்படை சொப்பனத்தில் நீங்க புண்ணியம் சிந்தாலும் ஜாகிரதைக்கு வருவாது இல்லை சொப்பனத்துக்கு அடிச்சோப்பனது வருவாது அதனால புண்ணியம் சுகமா இருக்கேன்னு சொல்றது இல்லைங்க வாசனை தான் புண்ணியம் செஞ்சா அடுத்த பறவை கொண்டு சாஸ்திரம் சொல்லியிருக்கேன் நம்பிக்கை புண்ணியம் பாவத்தான் வாழ்க்கைங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஜாக்கிரசையை அடிப்படை பிரார்த்த அனுசாரம் தான் சொப்னா வசையை அடிப்படை வாசனா பிரகாரம் அந்த வாசனை எந்த அளவுக்கு ஜடம் இருக்கும் அந்த அளவுக்கு சொப்பனத்தில் வரும் அப்படியே வரது இல்லை மாறி மாறி வரும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எடுத்துக்கணும் அது கணக்கே இல்லை ரொம்ப சீக்கிரம் வர்ற மாதிரி இருக்கும் அவர் கடைசி போயிடும் வாசனா பிரகாரம் தான் வாசனை ஜடத்துக்கு அனுசாரமாக நாவல் செயல்படும் அங்கே எல்லா மனதுக்கும் சாமர்த்தியம் உண்டு அந்த கணம் ஒன்று தான் செயல்படுறது மத்த கர்மேந்திரங்கள் ஞானேந்திரங்கள் வாயுக்கள் எதுவுமே செயல்படுறது இல்லை ஆனால் அந்த கணத்திலே அந்த கணம் தான் முழுமையாக செயல்படுறது கர்மேந்திரியா ஞானேந்திரம் செயல்படுறது இல்லை வாயுக்கள் வந்து சரீரத்துக்கு சமரிச்சதுக்காக பிராண வாயு செயல்படும் அதான் முக்கியம் மற்ற வாயுக்கள் இருக்கின்றனவே அதெல்லாம் கொட்டிவாய் செயல்படும் அது விரிவான கொண்டா பார்க்கணும் லேசு மாசம் பார்க்கணும் ஆனால் கர்மேந்திரியாலும் சுத்தமாக கிடையாது அப்படி இருந்தாலும் சொல்ல அது உற்பத்தி பண்ணி அந்த மனமே உற்பத்தி பண்ணும் பண்ணாதான் ஜாகிரதா வித்தியாசம் தெரியும் அப்படியே இல்ல என்ன என்ன தெரிய போகுது அப்படின்னு அதன் சொப்பனத்தில் அந்த கருணத்தின் பரிணாமம் சொப்பனத்தில விஷயம் அதனுடைய ஞானம் எல்லாம் பரிணாமம் தான் சுக கோசரமும் அவைத்தியா கோசரமுமான சாட்சாத் அஞ்ஞானத்தின் பரிணாமரூப விருத்தியின் அவத்தை அவத்தியை சுழ்த்தி அனுப்ப சுழ்த்தி கலக்கணும் சுகத்தை கிரகிக்கூடிய சாமர்த்தியம் சுலுத்திய அவசரம் உண்டு அவைத்தியா கோசரம் அங்கே நான் ஒன்று தெரியவில்லை என்று கிரகிக்கிறோம் அது நேர சாட்சிய தஞ்சானத்தின் பரிணாமியின் அவத்தையும் சுழித்தி என்பர் கண் ஆளுடமான அவித்தியையும் சொருப சுகத்தையும் பிரகாசி அந்த சாட்சி என்ன பண்ணதுன்னா எல்லாவற்றையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மூன்று ஆசையிலும் பிரகாசிக்க செய்யும் ஆனால் விவரம் பண்ணாது விவரம் என்பது அந்த கடன்தான் அது உங்களுக்கு ஆர்வமான ஆபாசம் தான் இந்த ஞானம் தெரிஞ்சுக்கணும் நல்லா பாக்கலாம் நீ விவகாரம் பண்ணும் போது ஒரு ஒளியில்தான் இல்ல பண்றதில்லை அந்த வெளிக்கு என்னது கூட சரி அந்த கூடசன் ஜாக்கிரத இல்லையா ஜாக விவகாரம் பண்ணும் போது உங்களுக்கு விளக்கம் தெரியுது அது மனசுல நினைச்சதான விவரம் பண்றோம் அபித்தனால <Sessimus> <Sessimus> ஜக்கிராவசைகளை இந்த கோலச்சு பிரகாசம் இல்லாமல் ஜாக்கிராச கிடையாது மனராஜ்ஜம் பண்றீங்க அங்கேயும் பிரகாசம் உண்டு சிந்தனை பண்றீங்க பிரகாசம் உண்டு தியானம் பண்றீங்க பிரகாசம் உண்டு அதே மாதிரி இந்திரியங்களுக்காக விஷயங்களை பார்க்குறீங்க அதுக்கு பிரகாசம் கொடுக்குறது படத்து பிரகாசம் தான் இவ்வளவோ அது செஞ்சுக்கிட்டே இருக்கு நாங்க யாரும் பண்றதில்லை பண்றவா தெரியாது சரி நமக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்தா போதும் திருப்பி அடைய திருப்பி வர்றது இல்லை அது கூட அப்படி இருந்தா நினைக்கும் நேக்க வந்தவரை திருப்தியே கிடையாது ஒருவனுக்கு இந்த அளவுக்கு இருந்தா போது ஒரு எண்ணம் உண்டா